அனைவருக்கும் வணக்கம் பிப்ரவரி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நற்றினை பொதறிவு குவியல் நிகழ்ச்சிக்காக கீழ்ப்பாடி அரசினர் மேல்நிலை பள்ளியிலிருந்து ஒன்பதாம் வகுப்பு மாணவன் சா வெங்கடேசன் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடை ஒன்று சுற்றுப்புற சூழலுக்கு அடையாள சின்னமாக கருதப்படும் நிறம் பச்சை இரண்டு அட்லாண்டிக் கடலையும் பசுபிக் கடலையும் இணைக்கும் கால்வாயின் பெயர் பனாமா கால்வாய் மூன்று இந்தியாவில் நீர்மூழ்கி கப்பல் கட்டும் தளம் விசாகப்பட்டினத்தில் உள்ளது இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று சிங்கப்பூரின் பழைய பெயர் என்ன இரண்டு பறவைகளின் அரசன் என்று அழைக்கப்படும் பறவை எது மூன்று இரத்த தான முறையை அறிமுகப்படுத்திய நாடு எது என்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடையை நாளைய நற்றிணை பொது அறிவு குவியல் நிகழ்ச்சியில் காணலாம் அனைவருக்கும் நன்றி